ஓய்வரியா போராளி தோழர் கோ வீரயன் தோற்றம் 20 பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மறைவு 18 பதினொன்று இரண்டாயிரத்தி ஏழை எளிய மக்கள் மீதான பெருநல உடைமையாளர்களின் கடும் தாக்குதலை எதிர்கொண்டு ஒடுக்கப்படும் மக்களை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் இயக்கம் முன்னெடுத்தது அவ்வியக்கத்தை ஒடுக்க முயன்ற ஆதிக்க சக்திகள் வெண்மணி படுகொலைகளை அரங்கேற்றினர் வெண்மணி தியாகத்தின் ஐம்பதாவது நினைவு ஆண்டு இது வெண்மணி அடக்குமுறைக்கு பிறகும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களின் போராட்டத்தை வீர்கொண்டு வழிநடத்தியவர் தோழர் கோ வீரயன் கட்சியாலும் மக்களாலும் ஜீவி அன்போடு அழைக்கப்பட்டவர் அவர் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார் வாழ்க்கை அனுபவங்களின் வழியாக சிறு வயதிலேயே செங்கோடி இயக்கத்தில் இணைந்து பதினேழு வயதிலேயே போராட்டக் களத்தில் அடியெடுத்து வைத்தார் சித்தாடி என்ற ஊரில் பிறந்த கிராம கட்சி கிளையில் உறுப்பினராக துவங்கி அவருடைய இயக்க பயணத்தின் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளராக மாநில செயற்குழு உறுப்பினராக உயர்ந்தார் பிரதான காரணம் அவரது கொள்கை பற்றும் அர்ப்பணிப்பு உணர்வும் தான் சுய கல்வி மூலம் மார்க்சிய ஞானத்தை பெற்றதோடு மட்டுமின்றி அதை மக்களுக்கான கள போராட்டங்களில் பொருத்தும் நுண்ணறிவு மிக்க தலைவராகவும் அவர் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரை கீழத்தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் விவசாய தொழிலாளர் இயக்கங்கள் பல சிக்கலான பிரச்சினைகளை சந்தித்தனர் அந்த காலகட்டத்தில் துடிப்புமிக்க இளந்தோழர்களை இணைத்து கொண்டு அனல் பரந்த பல்வேறு பிரச்சினைகளை துணிவுடன் எதிர்கொண்டு முன்னேறுவதற்கு சிறப்பாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தில் வெண்மணி படுகொலை நிகழ்ந்தது இதை கண்டித்து அப்போது நடந்த தீவிரமான பல்வேறு போராட்டங்களில் முக்கிய பொறுப்பேற்று வழிநடத்தியவர் தோழர் கோ வீரயன் வெண்மணி கொடூர படுகொலையினால் ஏற்பட்ட நிலைமைகளை மிக தைரியமாக சமாளித்த அப்போது தலைமையில் இருந்த தோழர்களில் இவரது பணி மிகவும் உறுதியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு விவசாய விவசாய தொழிலாளர் சங்க அமைப்புகளில் பல்வேறு உயர் பொறுப்புகளிலிருந்து பணியாற்றியவர் எம்ஜிஆர் அமைத்த தமிழக விவசாயிகள் உயர்மட்ட குழுவில் உறுப்பினராக பல ஆண்டு சிறப்பாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பிளவு ஏற்பட்ட தோழர் கே ஆர் ஞானசம்பந்தம் பி எஸ் தனுஷ்கோடி பாரதி மோகன் ஆகியோருடன் இணைந்து தோழர் கோ வீரயன் தஞ்சை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றினார் பல்வேறு சவால்கள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் முழுவதும் சென்று மிக கடுமையாக உழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட போது தோழர் அவர்கள் தலைமறைவு வாழ்க்கை மேற்கொண்டு கட்சி பணியாற்ற வேண்டுமென கட்சி முடிவு செய்தது இம்முடிவனை ஏற்று கீழத்தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் சென்று கட்சி பணியாற்றினார் அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினராக நாகை தொகுதியிலிருந்து இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றினார் சட்டமன்றத்தில் உழைப்பாளி மக்களின் பிரச்சினைகளை முன்னிறுத்தி இடைவிடாது போராடினார் தஞ்சை தியாகி என் வெங்கடாசலம் படுகொலை செய்யப்பட்ட அதை எதிர்த்து கண்டனி இயக்கத்தில் முன்னணியிலிருந்து செயல்பட்டார் தோழர் என் வெங்கடாச்சலத்தின் மூன்று மான்களையும் திருவாரூர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் தங்க வைத்து உயர் படிப்பு வரை படிக்க வைத்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்தார் தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் மார்க்சிஸ்ட் கட்சியின் வளர்ச்சியில் முனைப்பான இளந்தோழர்களைத் தலைவர்களாக உருவாக்கியதில் இவரின் பங்கு முதன்மையானது முக்கியத்துவம் வாய்ந்தது தோழர் கோ வீரயன் அவர்களின் செயல்பாடுகள் ஒரு தனி வாழ்க்கை அல்ல ஒரு மாபெரும் இயக்கத்தின் வரலாறு கொடிய வறுமையை சந்தித்து கொண்டே உழைப்பாளி மக்களுக்கான வர்க்க போராட்டத்தில் உறுதியாக இருந்து தீவிர பங்காற்றினார் இவர் எழுதிய வெண்மணி தீ சங்கம் படைத்த சரித்திரம் விவசாயிகள் இயக்க வீர வரலாறு இவருடைய சுயசரிதியான செங்கொடியின் பாதையில் நீண்ட பயணம் ஆகிய புத்தகங்கள் பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவர்களின் ஆய்வுகளுக்கு இப்போதும் பயன்பட்டு வருகிறது இவ்வளவு சிறப்புக்குரிய தலைவரான கோ வீரயன் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வயது முதிர்வின் காரணமாக தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொண்டார் அதைத் தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு கட்சிப் பணிகளில் ஈடுபட முடியாமல் தன்னுடைய சொந்த கிராமமான சித்தாடியில் ஓய்விலிருந்து வந்தார் அவருடைய வாழ்வின் தீரமிக்க செயல்பாடுகளும் அவர் சந்தித்த நிகழ்வுகளும் இளைய தலைமுறையை ஈர்க்கும் என்பது நிச்சயம் தமிழகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் இதர உழைக்கும் மக்கள் வாழ்வில் ஒரு நம்பிக்கையையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அடிப்படை மனித உரிமைகளை பெற சமூக ஒடுக்குமுறைகளை தகர்த்தெறிய வேலைக்காக கூலிக்காக சாகுபடி உரிமைக்காக குடிமனை குடிமலை பட்டாவுக்காக கிராமப்புற மக்களை அணி போராட்டங்களை நடத்தி வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஆனால் அதை அப்போதே செய்து காட்டி காலத்திற்கேற்ற மாற்றத்தை உருவாக்கியவர் தான் கோ வீரயன் ஐ நாகராஜன்